வழங்கும்ட்ஸ்அப் வழியாக ஒரு பட்டி மண்டலம் பாலும் தேனும் கலந்து தருகிறது ஏழாவது பாகம் நல்லதொரு இனிமையான பாடலோடு தன்னுடைய பேச்சை துவக்கிய திட்டக்குடி முக்கணி அவர்கள் நல்ல நிறைய கதையெல்லாம் சொன்னார்கள் நல்ல அழகா சின்ன சின்ன கதைகளாம் நல்ல அழகா சொன்னிய கேட்கிறது ரொம்ப இனிமையாகவும் நல்ல விஷயம் உள்ளதாகவும் இருந்தது ஆனால் அந்த செல்ஃபோன் கண்டுபிடிச்ச அவரை பிடிச்ச திட்னியாக வாருங்கப்பா அவர் என்னமா பண்ணுவார் செல்ஃபோன் வந்து எல்லாம் நல்லா பேசுவாங்க எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்னு நினச்சித்தேன் அவர் கண்டுபிடிச்சார் அதை பயன்படுத்துறவங்க இந்த மாதிரி தப்பு தப்பாக பயன்படுத்தினான் அதுக்கு அவரை என்னமா பண்ணுவார் அவரை என் பிடிச்சிக்கிட்டு திட்டி நீங்கள் ஒரு தடவை என்னுடைய நண்பர் ஒருத்தர் வண்டியில் போய்கிட்டு இருந்தார் டூ வீலரில் போகும்போது ஒரு லாரி வந்து இடிச்சுட்டு போயிடுச்சு பக்கத்தில் ஒரு கல்லில் அடிபட்டு தலையடிபட்டு மயக்கமாக கிடந்தார் அவர் அடிபட்டு விழுந்த சமயம் உடனடியாக பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த செகண்ட் அங்கே ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு உடனே அவரை தூக்கி ஆம்புலன்ஸில் போட்டு கொண்டு போயிட்டாங்க அதில் ஆம்புலன்ஸில் ஏதோ அங்கே இருந்து ஒரு நல்ல நபர் ஒருத்தார் அவரும் கூடவே அதில் ஏறி போய்கிட்ருக்காரு போகும்போது இந்த நண்பருடைய பேக்கெட்டில் இந்த செல்ஃபோன் இருந்தது அதை எடுத்து அதில் இந்த ரீசெண்ட் கால்சின்னு பார்த்தீங்களா இப்போ ரீசெண்டாக யாருக்கு பண்ணியிருக்காங்களோ அதில் அதில் ஒரு நம்பர் அவர் ஏதார்த்தமாக போடுறாரு போட்டால் அது வந்து அவருடைய மனைவிக்கே போகுது ஃபோனை உடனே அவர் அவர் தெளிவாக சொல்கிறார் அம்மா அந்த மாதிரி அவங்க கணவர் அடிப்பட்டார் ஆனால் அவன் பயப்பட மாதிரி இல்லை இப்போ எடுத்து போய்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துட்டார் அந்த அம்மாவும் டயத்துக்கு இங்கே வந்துட்டாங்க அதாவது உடனடியாக அவரை கொண்ட அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவருக்கு வேண்டிய சிகிச்சையை கொடுத்து பெரிய லெவலில் ஒன்றும் பாதிப்பு இல்லை அவரை காப்பாற்றிட்டாங்க ஆனால் அங்கே அந்த டாக்டர் சொன்ன வழக்கம் போல் அந்த சினிமா ஹாலனு சொல்லுவாத்தியில் அந்தமாதிரி சரியான நேரத்துக்கு நீங்கள் கொண்டுகிட்டு வந்துட்டி அந்த நேரத்துக்கு காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொன்னார் இதுக்கு மூல காரணமாக இருந்தது அந்த ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு இருந்த அந்த செல்ஃபோன் தான் அந்த நேரம் அந்த இடத்துல ஒரு ஃபோன் இல்லாமல் இருந்திருந்தால் பழைய காலமாக இருந்துச்சுன்னு வச்சுங்க இவங்க போய் ஃபோன் பண்ணி அந்த ஆம்புலன்ஸ் வர்றதுக்குள்ளே எவ்வளோதோ விஷயங்கள் நடந்து போயிடும் ஆக ஃபோன் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் நல்ல ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு நமக்கு இந்த தலைமுறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதில் எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது ஆனால் நம்ம மக்கள் நல்லதையெல்லாம் விட்டுட்டு ஒரு சிலர் போய் அந்த கெடுதலான விஷயங்களை போய் எடுக்கிறதுனால நமக்கு அது மொத்தமே அந்த கருவியை கண்டாலே நமக்கு பிடிக்க மாட்டேங்குது இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு கத்தி இருக்குது வீட்டில் அந்த கத்தியை வச்சு ஒரு ஆப்பிள் எடுத்து நறுக்கி கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கடிச்சு சாப்பிட்ற கூட அந்த மாதிரி கட் பண்ணி நீட்டாக சாப்பிட்லாம் அதே கத்தியை வச்சு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்த கையை பிடிச்சி விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க அது ரெண்டும் ஜெய்கிறாமில் ஒரு கத்தியை வச்சு பழமும் நறுக்கலாம் பக்கத்தில் குத்தலாம் அது கத்தி மேலே தப்பு கிடையாது அதை பயன்படுத்துகிற மேலே தான் தப்பு இருக்குது அடுத்ததாக நிறைய கதைகள்லாம் சொன்னீங்க அம்மா கூட அந்த குழந்தைங்கள் இருந்தாங்க இருந்ததுனால தான் அந்த குழந்தைங்க வந்து நல்ல முறைக்கு அவங்க வளர்த்து ஆளாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதோட இவங்க வந்து அந்த நபரை தூண்டி விட்டு கோபமாக பேசுனதுனால தான் அவருக்குள்ளே ஒரு வெறி வந்து தன்னுடைய தொழில மறுபடியும் சிறப்பாக செஞ்சு அவர் ஒரு கோடிஸ்வரர் ஆனார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் ஏன்னா எவ்வளோதான் நம்ம தட்டி கொடுத்து சரிப்பா பரவாயில்ல நீ தப்பு செஞ்சுட்டு என்ன இருக்கா சரி வர பார்த்து இந்த மாதிரி தப்பு பண்ணாமல் பார்த்துக்க அப்படின்னு சொன்னோம்னா சரி சரின்னு கிட்டு இருப்பாங்களே அந்த ஒரு வெறி கிளம்புது இது மாதிரி சில எதிர்மறையான வார்த்தை பிரயோகங்கள் வந்து சில நல்ல விஷயங்களை கூட கொண்டுகிட்டு வரும் அதற்காக கூட அதை நம்ம பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு கூட அதை நம்ம எடுத்துக்கலாம் உங்கள் அக்கா வீட்டுக்காரர் வந்து கேன்சர் நோயை மரம் வச்சு கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தோழியினுடைய கண்குறைபாட்டினால் அவங்களுடைய கணவர் விட்டுட்டு ஒழிப்பெய்தாரு இது மாதிரி ஆண்கள் மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளையும் பெண்களினுடைய ஒரு பரிதாபமான ஒரு நிலையையும் ஆனால் அதிலையும் அவங்க சோர்ந்து போயிடாமல் அதையும் தாண்டி தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிற ஒரு சரித்திரத்தையும் நிறைய விஷயங்களை நீங்க சொல்லிருக்கிறீங்க ஆனா கடைசியா சொன்ன பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது பெண்களுக்கு புள்ளி ஒரு ஒரு சதவீதம் கொடுத்திய அதுவும் ஒரு நல்ல விஷயம் சொல்லிருக்கிறீ இது மாதிரி ஆண்கள் மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை நீங்கள் கூறினாலும் ஆண்கள் மீது இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கூறுவதற்காகவும் பெண்கள் எந்த வகையில் பொறுப்பில்லாமல் இருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தை இங்கு பதிவு செய்வதற்காகவும் விருதுநகரில் இருந்து சாமி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் உங்களுடைய ஆதரவான உங்களுடைய பேச்சை துவங்குங்கள் அனைவரும் உங்களுடைய அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உலகமெல்லாம் கேட்கும் வண்ணம் என் தாய் தமிழுக்கு தொண்டாற்றி வரும் நற்றிணைக்கு முதற்கண் விருதுநகர் சாமியின் நன்றி கலந்த வணக்கம் பட்டிமன்றம் இன்றைய குடும்ப சூழலில் அதிகம் பொறுப்பு வகிப்பவர்கள் ஆண்களா பெண்களா பட்டிமன்றத்தின் நடுவர் என் அணி தோழர்களே எதிரணியில் இருந்தும் எனதணிக்காக வாதிட்ட சகோதரிகளே பட்டிமன்றத்தினை கேட்டு எமை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் நற்றினை நேர்களே அத்துணை உயர்க்கும் மீண்டும் ஒரு முறை என் நன்றிகளந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையான பொய்களை சுமந்து வரும் ஆண் வர்க்கமே அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி ஹேமா ஆரம்பிச்சாங்க அப்புறம் பேசின சகோதரி ஜோஸ்பின் பாத்தீங்கன்னு சொன்னா பொய்யான உண்மைகளை திரும்ப திரும்ப பேச வந்திருக்கும் எதிரணியரே அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பார்த்து சொன்னாங்க இதுல யாரு சொல்றது சரின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்புள்ள ஆன்மகனா யோசிச்சு பார்த்தேன் ஆமா ரெண்டு பேருமே சரியாத்தான சொல்லிருக்காங்க தர்ம பத்தினி காபி போட்டு தருவாங்க அது நல்லா இருக்கோ இல்ல நல்லா இல்லையோ நல்லா இருக்குன்னு தான் பொய் சொல்லணும் அப்படி சொன்னாதான் காலையில சிற்றுண்டி கிடைக்கும் அப்புறம் அவங்க என்ன பண்ணாலும் அது சிறப்புன்னு தான் சொல்லணும் அப்படினா தான் வீட்டுல எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும் இப்படியே எதை சொன்னாலும் அவங்களுக்கு சாதகமா தான் சொல்லணும் அப்படிங்கறது என்னன்ன போய் நாங்க சொன்னோமோ அதெல்லாம் இன்னைக்கு உண்மையாயி போயிச்சு நடவடிக்கிறவர்களே கணவன்மாரில் கவிஞர்கள் வரைக்கும் கயல்பிளி மாதிரி கொடியிடையாலே கார்குடல் மாதே அவளே இவளேன்னு சொன்ன பொய்யா இன்னைக்கு உண்மையாகி போச்சு அப்புறம் பொய்யான உண்மைகள் குடும்பத்துக்காக ஓடா தெரிஞ்சு அனைத்து கடமைகளையும் இழுத்து போட்டு செய்யறது யாரு என்னைக்காது ஒரு அப்பா தன் பிள்ளைகளை பார்த்து நான் உனக்கு அதை செஞ்சிருக்கேன் இதை செஞ்சிருக்கேன் உன் வளர்க்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டியிருக்கிறாரா அம்மாதான் சும்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் உன்னை பத்து மாசம் சுமக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா உன்னை வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா அந்த வழி உனக்கு கொஞ்சமாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி காட்டுறாங்க பொறுப்பெல்லாம் இவங்க சிரிக்கிற அளவுக்கு இன்னைக்கு பொய்யாயிப்போச்சு நடவடினவர்களே கவிஞருக்குத்தான் பொய் அழகுன்னு சொல்லுவாங்க அதாவது கவிதைக்குத்தான் பொய் அழகுன்னு சொல்லுவாங்க இவங்க என்னடானா பட்டிமன்றத்துக்கும் பொய் தான் அழகுன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா பொய் மூட்டையில விவகாரத்து பொறுமையும் பொறுப்பும் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டாங்க இந்த கஷ்டத்துக்கு எல்லாம் காரணம் யார் தெரியுமா நல்ல வேதாகாமத்தை படிச்சுட்டு சொல்லுங்க அதுல இறைவன் வந்து முதல்ல என்ன செய்றாரு உலகத்தை படைக்கிறாரு உலகத்தை படைக்கிறப்போ இயற்கையை முழுசும் படைச்சிட்டாரு பொழுது பூச்சி படைச்சாரு விலங்குகளை படைச்சாரு தாவரங்களை படைச்சாரு எல்லாம் படைச்சிட்டாரு எல்லாம் படைச்சா அந்த இறைவன் வந்து அதெல்லாம் அனுபவிக்கிறது தாண்டி ஆதாம் அப்படிங்கிற ஒரு ஆண்மகனையும் படைச்சாரு படைச்சிட்டு அவன் சொன்னாரு படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக மனிதனை படைத்தான் தன்னை வணங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போயிட்டாரு நம்மால என்ன பண்ணாரு சொல்லுங்க பாக்கலாம் இந்த உலகத்துல உள்ள எல்லா விஷயங்களும் அனுபவிச்சுட்டு இறைவனையும் வணங்கிட்டு நிம்மதியா இருந்தாரு அப்போ இந்த கடவுள் கண்ணில ஒரு சின்ன வார்த்தம் இருந்துச்சு என்னடா நம்ம ஆதாம் வந்து துணையே இல்லாம இருக்கிறானே அவனுக்கு நாம ஒரு துணை கொடுப்போமேன்னு சொல்லிட்டு அவனுடைய விழா எலும்ப உருவி ஏவாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை படைச்சாரு அந்த பெண்ணை படைச்சி அவன்கிட்ட கொடுத்தாரு என்னைக்கு ஏ வாழ் வந்தாங்களே இந்த ஆண்வர்க்கம் ஆண்வர்க்கத்துக்கு அனுபவிச்சுக்கோ அந்த ஒரே ஒரு மரத்துல உள்ள பழத்தை மட்டும் சாப்பிடாத சொன்னாரு உடனே அதுக்கு இந்த அம்மா சொல்றது எனக்கு அந்த பழம்தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குது உடனே நம்மால் அந்த பழத்தை பறிக்கிறாரு என்னைக்கு பறிச்சாரங்க அன்னையோட இந்த உலகத்துல உள்ள அனைத்து வர்க்கத்துக்கும் உள்ள நிம்மதியெல்லாம் போச்சுங்க சமீபத்தில் கூட ஒரு நண்பர் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு தகவல் அனுப்பியிருந்தாரு அதாவது ஒரு கணவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவரை அவருடைய தன்மை பத்தினை வந்து என்ன பண்ணாங்கன்னா குடும்ப தலைவி பொறுப்புணர்வோட ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க அவர் நல்ல சோதனை பண்ணி பார்த்துட்டு டாக்டர் அந்த அம்மா கிட்ட உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாரு உடனே அவங்க கணவரை வெளியில உட்கார வச்சிட்டு டாக்டர் ரூமுக்கு போயிருக்காங்க என்ன டாக்டர் கேட்டு டாக்டர் என்ன சொன்னா தெரியுமா ஏமா உங்க கணவருக்கு இதே ரொம்ப வீக்கா இருக்கு நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் அன்பா நடந்துக்கோங்க உங்க பிரச்சனைகளை ஓயாம அவர்கிட்ட கொட்டாதீங்க தீபாவளி வர வருது அதனால புதுசா நகை வேணும் பட்டுப்புடவை வேணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நச்சரிக்காதீங்க சத்தமா பேசாதீங்க அதிர்ச்சி தருற எந்த விஷயமும் அவட்ட சொல்லாதீங்க கொஞ்சம் கண்டரோலா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அறிவிட்டாரு வெளியே வந்த மனைவி கணவரை ஒரு ஆட்டோல வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்ப கணவர் கேட்டாரு டாக்டர் ரொம்ப நேரம் போச்சு பேசிட்டு இருந்தியம்மா டாக்டர் அப்படி என்னதான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதுக்கு அவங்க மனைவி என்ன பதிச்சு கஷ்டம் விளையாட்டுக்காக சொல்லப்பட்டாலும் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல நடக்கிற நிதர்சனமான உண்மை இதுதான் நடுவர்களே என்னவோ மகாபாரதத்துல பாஞ்சாலிக்கு துரோகம் இணைச்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே ஒரு கணவன் அப்படின்னா யாரு யார் மாதிரி இன்றைக்கு மாதிரி கூட சொல்ற அருமையான ஆண்முகன் சிறந்த தலைவன் அவர் வனவாசன அனுப்புவது யாருதனா இல்லைங்க ராமனுடைய சித்தன்னை கைகேயி கைகையை யாரு கைகேயின் தோழியான மந்திரை அப்படிங்கிற கிளவி இப்படி பொருளி பேசி பேசிய பல குடும்பங்கள்ல கலவரத்தை பெண்களா குடும்ப நிம்மதியை குலைக்கும் பெண்ணுக்கும் பொறுப்புக்கும் தூரம் மிக மிக அதிகம் நடுவர்களே ஆனா ராமன் என்ன பண்ணாரு பொறுப்போட தன் மனைவியையும் காட்டு களைச்சிட்டு போனாரு அங்க சீதாதேவிக்கு லட்சுமணர் ஒரு கோடு போட்டு அதை தாண்ட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்போட ஒரு வேலி போட்டு போனாரு காசப்பட்டு கோட்டை தாண்டி அதன் பின் நடைபெற்ற பல பேரழிவுகளுக்கு காரணமாயிட்டாங்க இது பொறுப்பான தன்மையா அதுபோல கௌரவ சபையில பாஞ்சாலியின் மாரத்தை காத்தது யாரு கிருஷ்ண பரமாத்மா அப்படிங்கிற ஆன்மகன் ஆகவே நடுவர் எ சகோதரிகளுக்கு நான் சொல்ற விஷயம் இதான் பொறுப்போற இருக்கிற வெறுப்பாதீங்க நான் அடக்கி பேசிங்க தெரியுமா உங்களுக்கு நுழலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லிட்டு தசாவதார ஒரு சினிமா வந்துச்சு அந்த படத்துல கடைசியா ஒரு சீன் வரும் அதாவது கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற சரிச்ச அப்போ அசின் கமலை பார்த்து கேட்பாங்க அப்ப கடவுள் இல்லன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது கமல் சொல்லுவாரு நான் கடவுள் இல்லன்னு சொல்லல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் அதே வாதம் தான் என்னுடைய நடுவர் குடும்ப சூழலில் பெண்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு நான் சொல்லல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் மட்டுமில்ல எங்க அணியினர் எல்லாருமே சொல்ற நடுவர் வாய்ப்புக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் விருநகரலந்து வருகை தந்திருக்கும் பேராசிரியர் சாமி அவர்கள் அருவியா கொட்டிட்டார் இதுக்கு மேல யாரும் யோசிக்க கூடாது பேசக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தன்னுடைய கருத்துக்களை பொறிச்சுட்டாருங்க ஐயா பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி அது உண்மையாகி போச்சு ஐயா கவிதைக்குத்தான் பொய்யாள நினைச்சேன் இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது பட்டிமன்றத்துல கூட பொய்யத்தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மாக்களை பார்த்திங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஒன்னு பத்து மாசம் ஜமந்து பித்தனேடா அப்படின்னு ஒரு டைலாக் விடுவாங்க சீராட்டி தாளாட்டி வளர்த்த தாய் இதை எல்லா இது மாதிரி பெண்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தம்பட்டம் அடிச்சுக்குவாங்க நான் அதை பண்ணேன் எத செஞ்சு ஆனா ஆண்கள் எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணாலும் அடக்கமா இருப்பாங்க அதனால பண்றது வெளியில தெரியாது அப்படின்னு சொன்னாரு இன்னொரு சொன்னாரு பாருங்க ஆண்கள் குரட்டை விடுவதை பொறுத்து கொள்ள முடியாத பெண்கள் விவாகரத்து செய்கிறார்கள் இப்படிப்பட்டவங்க எப்படி குடும்பத்துல பொறுப்புள்ள இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எடுத்து வச்சார் ஆதாம் தனியா இருந்த வரைக்கும் பிரச்சனையே இல்ல நிம்மதியா இருந்தா ஐயா ஏ வாள் ஒரு பெண்ண படைச்சாரு பாருங்க ஆண்டவன் அன்னைக்கு வந்துச்சியா இந்த உலகத்துக்கு ஒரு பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் முடியல அப்படின்னு சொல்லி இதிகாசத்துல இருந்து எடுத்துக்காட்டுக்கலாம்னு சொன்னார் பதினஞ்சு நாரு அம்மா நீங்க கொஞ்சம் கட்டுப்பாட்டோட இருந்தா உங்க கணவர் பொழச்சுக்கு டாக்டர் சொன்னா அவர் உழைச்சு என்னங்க நம்மளால கட்டுப்பாடெல்லாம் இருக்க முடியாது இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க சிரமமா அப்படின்னு சொல்லி அந்த பெண்களுடைய ஒரு பொறுப்பற்ற தன்மையை அல்ல அழக நகைச்சுவை கருத்தையும் அழகாக பயிர்வு செய்தார் ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்திலயுமே போய் பாருங்க எல்லா இடங்கள்லயுமே பெண்கள் ஒரு பொறுப்பற்றவர்களாகவும் நிதானமாக யோசிக்கக்கூடிய தன்மை இல்லாதவர்களாகவும் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணகர்த்தாவாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாதத்தை மிக அருமையாக அழகாக எங்க எடுத்து வைத்திருக்கிறார் ஆனா அவர் சொல்றதெல்லாம் கதைங்க கதைக்கு வேணாம் அதெல்லாம் சரியா இருக்கும் நடைமுறை யதார்த்தம்னு ஒன்னு இருக்குல்ல அதுல வச்சு பார்த்தா பெண்கள் தான் பொறுப்புள்ளவர்கள் பெண்களுக்காக பெண்களே வாதாடி கொண்டிருந்த இந்த மாமன்றத்தில் பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோம் அடா அப்படின்னு பெண்களுக்காக முதன் முதலில் குரல் கொடுத்தார் பார்த்தீங்களா மகாகவி பாரதியார் அவருடைய வழி பெண்களுடைய பொறுப்புணர்ச்சியை மிகவும் பாராட்டி அந்த பொறுப்புணர்ச்சிக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வருகை தந்திருக்கிறார் ஜெயராஜ் ஐயா அவர்கள் ஐயா வாங்க ஐயா வந்து பெண்களுக்காக குரல் கொடுக்கும் முதல் ஆண்மகனாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொள்ள இங்கு கூடிய உள்ள அனைவருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொள்வது செங்கல்பட்டுல இருந்து ஜெயராஜ் இந்த குடும்ப பொறுப்பிலே பெண்கள் பங்கு மிக மிக அரிது அப்படின்னு சொல்லி எங்கள் அணியில எல்லாரும் பேசிட்டாங்க எதிர்த்தரப்பு அணியர்களும் அவங்க ஏதோ பேசணுமே அப்படின்றதுக்காக பேசுறாங்க அவங்களுக்கே தெரியும் என்ன கையா ஒவ்வொருத்தரும் நீங்க கடைசியா பார்மாலிட்டிக்கு பேசியிருக்கேன் இப்போ பொறுப்பு அப்படின்னு சொல்லும் போது இப்போ பழகாலத்தில இருந்தே பாருங்க அதாவது நம்ம முன்னோர்கள் ரொம்ப அறிவாளிகள் அப்படின்னு சொல்லி இப்ப இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இந்த வாட்ஸ்அப் மூலமாக் மூலமா மற்ற சமூக வலைத்தளங்கள் மூலமா தெரிய வருது அதுக்கு முன்னால முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ரீச் ஆகிறது இல்லை இப்போ சமூக ஊடகங்கள் இருக்கிறதுனால பெண்களினுடைய பொறுப்புகள் முக்கியமா பழங்காலத்துல எப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு நம்ம தெரியுது இல்லைங்களா அந்த வகையில பழங்காலத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க எப்படி சொல்லி இருக்கிறாங்க குடும்ப பொறுப்பு அம்மாவுக்குதான் உகந்தது உகந்ததுன்னா அப்பாவும் ஓகேதான் சரியான விதத்துல பொருத்தமா 100% பர்சன்ட் சரியாக பொறுப்பு உடையவர்கள் அம்மாக்கள் தான் தாய்மார்கள் தான் அதாவது பெண்கள் தான் சொல்லி பல இடங்கள்ல இந்த குறிப்புகளை பெண்கள் தான் குடும்ப பொறுப்புல மிக சரியாக பொருந்தவர் பொருந்துபவர்கள் அப்படின்றதுல அதை வந்து நான் அறுதிட்டு சொல்ல முடியும் இப்போ ஏற்கனவே நம்ம அணியில பேசின மாதிரி பெண்கள் அதாவது எதிர்த்தரப்பு அணிகளில வந்து ஆண்களை பற்றி சில பொய் மூட்டைகள் எல்லாம் அவித்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை பத்தி எங்கள் அணியிலேயே பேசிட்டாங்க அதை பத்தி திரும்ப கிளற வேண்டாம் அதனால பெண்களுடைய பொறுப்பு மிக மகத்தானது அதுக்கு வந்து ஈடு இனம் இல்லை குடும்ப பொறுப்புல பெண்கள் தான் உயர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நடுவர் கூட ரெண்டு மூணு முறை ஒத்துக்கிட்டார் அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா கிட்டத்தட்ட நடுவர் அவர்களே பாதி எங்க தீர்ப்பை சொல்லிட்டே இருக்கிறேன் அதனால இந்த தருணத்துல மீண்டும் குடும்ப பொறுப்பில மிக உயர்ந்து நிற்பவர்கள் மிக அற்புதமாக பொ பொறுப்பு உடையவர்கள் ஆண்களை விட ஒரு மடங்காவது கூடுதலாக இருப்பவர்கள் பெண்களே அப்படி என்று அறுதியிட்டு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் வளர்ச்சியை நாளைய நற்றுமையில் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் தங்கள் நண்பர்களும் இதை கேட்டு ரசிக்க ஷேர் செய்யுங்கள் லத்னையின் ஒவ்வொரு பதிவையும் உடனடியாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை கமல் பகுதியில் பதிவிடுங்கள்